வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் நம்முடைய பெயர் நல்ல முறையில் நிலைத்திருக்கணும்னு ஆசைப்படுவோம் அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒருவேளை நம்முடைய பெயர் தவறாக நிலைக்கும் பட்சத்தில் வாழும் பொழுது நாம் குற்றம் செய்திருக்கிறோம் என்பது பொருள் இதைத்தான் சிலப்பதிகாரத்தில் மிக தெளிவாக எடுத்துரைத்திருப்பார் கண்ணகியுடைய கணவர் கோவலன் கோவலனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட நியாயம் கோருவாள் அவள் கோரிய நியாயத்தை உணர்ந்த பாண்டிய மன்னன் தன் உயிரையே மாய்த்துக் கொள்கிறார் மாய்த்துக் கொள்ளும் பொழுது நான் அரசன் அல்ல நான் கழுவன் என்று கூறி தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார் அவர் கோவலனுக்கு தவறான தண்டனை வழங்கியமைக்காக என்ற குற்ற உணர்ச்சியால் தன் உயிரை மாய்த்துக்கொண்டார் ஏனென்றால் பாண்டிய மன்னர்கள் நியாயம் தவறாதவர்கள் நடுவு நிலைமையை என்பது வரலாறு ஆகையால் தான் ஒருவேளை இதை செய்தது பிற்காலத்தில் இழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்படும் அல்லது தம்மை பிற்காலத்தில் ஒருவர்கள் இழித்துரைப்பார்கள் என்று உணர்ந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய இன்னுயிரையை மாய்த்து இதுதான் நடுவு நிலைமையை பின்பற்றுவோர் செய்யக்கூடியது ஏனென்றால் திருவள்ளுவர் கூறும் பொழுது ஒருவருடைய வாழ்க்கைக்கு பிறகு அவரை பிற புகழ்வதும் இகழ்வதும் அவர் வகித்த நடுவ பொறுத்தே அமையும் என்று குறிப்பிடுகிறார் ஆகையினால் நாம நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் நம்முடைய பெயர் நல்ல நிலைக்க வேண்டுமானால் அல்லது பிறர் புகழ்ந்து உரைக்க வேண்டுமானால் நம்முடைய நடுவு தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் ஒருவேளை தவறும் பட்சத்தில் நாமே அதற்கு தீர்வையும் காண வேண்டும் எப்படி பாண்டிய மன்னன் தன் உயிரை மாய்த்து கொண்டானோ அதற்காக இந் உயிரை இனிமேல் வரும் கட்டத்தில் நம்முடைய நடுவு நிலைமையை தவறாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளும் என்றாலும் நம் உடனிருப்போராலும் சிறிது காலத்திற்காவது புகழப்படுவோம் ஆகையால் நடுவு நிலைமையை கடைபிடிக்க கற்றுக்கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூத்தி பதினாலு தக்கார் தகவிலார் என்பதவரவர் எச்சத்தால் காணப்படும் மீண்டும் குரல் தக்கார் தகவிலார் என்பதவரவர் எச்சத்தால் காணப்படும் இந்த நாள் இனிய நாள அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி